இந்த பௌர்ணமி ராத்திரி வேளையில் தேவ சன்னிதானத்தில் மகிழ்ந்த கலைகோரும்படியாக பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் இன்னும் பலன் தேவன் இந்த கிருபைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக எப்படியும் கத்துடைய காலம் நெருக்கமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் அது இப்படிப்பட்ட நேரங்களில் இன்னும் அதிகமாக பிரவாகிக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு மயிமே நான் இன்று அதாவது பகலில் திங்கள்கிழமை பகலில் மத்திய மேல தேவமணி கொண்டிருக்கும் போது நம்முடைய ஆலயத்துக்குள்ள இந்த வாசலுக்கு தெரிகிறது அப்போதைக்கு நிரம்ப தேவ தூதர்கள் பெரிய ஒரு படையாக நிற்கிறார்கள் நாம் உள்ளே வந்தோடனே அவர்கள் எதிர்கொண்டு வருகிறதாக நான் கவலைகிறேன் தேவனுக்கு சுதோத்திரம் உண்டாவதாக நம்முடைய ஆராதனையை நேரங்களில் இப்படிப்பட்ட கிரீடு நடக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஆதி ஆவம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்னிரண்டு வசனங்களில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் யாக்கோவு பிரயாணப்பட்டு வருகின்ற போது தேவதூதர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவரை சந்தித்தார்கள் என்று அந்த வாக்கியம் சொல்லுகின்றது தேவனுக்கு மயமே உண்டாவதாக யாக்கோவு தன்னுடைய மாமனாரை விட்டு சொந்த தேசத்திற்கு வருகின்ற போது சொந்த தேசத்துக்கு தனது வகுப்பு நிலைய வீட்டுக்கு வருகின்ற போது எதிர்கொண்டு தேவதூதர்கள் அவரை சந்தித்தார்கள் அதை பார்த்தவுடனே இது சாதாரணமான கூட்டம் அல்லது தேவசேனை பேரிட்டார் தேவனுக்கு மயமண்டதாக அப்படினால் தேவசேனைகள் இந்த பூமியில் மாத்திரமில்லை பரலோகத்தில் இருக்கிறது அவைகளெல்லாம் வந்து திருச்சபையோடு கலந்து கொள்கிறதாக இருக்கிறத நான் காணுகிறேன் இப்படி இந்த ஆராதனையின் போதும் நிரம்ப தேவதூதர்கள் இருக்கிறார்கள் அதை தான் எலிசா சொன்னார் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவர் சொன்னார் கூட இருந்த மனிதனுக்கு அது தெரியவில்லை அப்படினால் இங்கே வந்திருக்கிற ஆவிக்கிரக்கண்திற்கு நம்ம எல்லாருக்கும் அது தெரிகிறதாக இருக்கிறதுக்காக கருத்திற்கு மயிமை அடுத்தபடியாக இந்த சபைக்குள்ளே ஒரு பிரியானது எழும்பி நெருக்க கையில ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை இப்படி மேலே தூக்குகிறது தூக்கிற உடனே அது இந்த தண்ணீர்ல நீச்சல் அடித்து போ அப்படியே மேலே போய்விட்டது இப்படி நான் கண்டேன் தூக்கிதான் மேலே விட்டது அப்புறம் அந்த குழந்தை தானாகவே அது மேல் நோக்கி போய்விட்டதாக எனக்கு தெரிந்தது ஆண்டவர்கள் தேவன் தம்முடைய சரீரமான சபையை மய்மையுள்ள ஒரு சிறியாக அழகு உள்ள ஒரு சிறியாக அலங்கரித்திருக்கிறார் அந்த சிறீ ஒரு ஆண் விளை பெற்றார் என்று எழுதியிருக்கிறது அது தேவனுக்கும் தேவனிடத்துக்கும் தேவனுடைய சிங்காசனத்திடத்துக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்ன பிரகாரம் தேவன் அருள் இருக்கிறது உன்னதமான வாக்கு தத்துவம் நிறைவேறக்கூடிய வேலை சமயமா இருக்கிறது அதற்காக தேவனுக்கு நன்றி தேவனுக்கு மய்மை உண்டாவதாக இரண்டாவதாக நேச்சலாக பார்க்கிற மாதிரி இருக்கிறது அதாவது ஒரு நல்ல அருமையான சமமான ஒரு இடம் அதில் ஒருவர் கொண்டு வந்து கோழி முட்டைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே நிரம்ப அப்படி சுத்தி சுத்தி நெருங்க வைக்கிறார் வைத்துக் கொண்டே இருக்கிறார் நான் அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் அப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த கோழி அடகாத்து ஒரு குறிக்கப்பட்ட இருபத்தி ஓராறு நாளில் குஞ்சு வெடி ஆகிறது போல நாம் ஜபத்தில் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் அமர்ந்து பலன் என்ன ஆகும் என்று கருத்து சொல்லும் பலன் நீங்கள் கூட்டம் கூட்டமாக என்று கருத்து சொன்னார் கோழி அந்த முட்டையில சரியாக அடகாக்காவிட்டால் கூ முட்டையாக போய்விடும் ஒன்றைக்காக அது ஆனால் அது அது ஒன்று குஞ்சியை காண எதிர்பார்க்க முடியாது இந்த நாளிலும் அதாவது தேவ சோபகத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிமுக நாம் பெற்றுக்கொள்வோம் குறிக்கப்பட்ட நாளிலே அந்த முட்டையிலிருந்து குஞ்சிகள் வெளியே வருகின்றது போல உங்களுடைய ஊழிய காலம் அல்லது சபையினுடைய யுகம் அப்படி இருக்க போகிறது என்று என்னுடைய கருத்தில் பேசினார் அதற்காக ஆண்டவருக்கு மகிமை இப்போதும் நம்ம ஆவியை கலை ஒரு ஐந்தாறு பேர் ஒரு ஏழெட்டு பேர் ஒரு பெரிய பெட்டியை சுமந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள் வந்து இங்கே டேபிளுக்கு முன்னால வைத்துவிட்டு வைக்கிறார்கள் வைத்துவிட்டு அவர்களை காணவில்லை அதற்கு முன்னால் ஒரு சிங்காசனம் ஒன்று போடப்படுகின்றது அதில் வந்து ஒரு பெரிய ராஜ தோல்நிலையில் ஒருவர் உட்கார்ந்து இப்படி ரெண்டு கையை காட்டுகிறார் அங்கிருந்து அங்கிருந்து புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள் வந்து அவருக்கு முன்பாக வைக்கப்படுகிறது இப்படி இருக்கும் சபை மக்கள் நாம் இங்கே இருக்கிற இன்னும் நம்முடைய மக்கள் அநேகர் கீழ் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது அப்பொழுது நான் நினைக்கிறேன் அதாவது நியாய விசாரிப்பு நடக்கப்போகிறதோ என்ன நான் நினைக்கிறேன் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க வேண்டும் என்று நான் அதை நேராடியாய் பார்க்கிறது போல எனக்கு தெரிகிறது பார்க்கும்போது அவர் வருகிறவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறார் என்று தெரியவில்லை தலையில ஒரு கிரீடங்களை வைக்கிறார் சேர் எப்படி முகத்தை எட்டி பார்க்கிறார் கொஞ்ச நேரம் இப்படி பார்க்கிறார் பார்க்கும் போது இல்லை நான் சரியாகிவிடுவேன் என்று அவர் சொல்கிறார் அவர்களுக்கும் கிரீடத்தை வைக்கிறார் இப்படி இருக்கிற எல்லாருக்குமே ஒருவர் பாய்க்கில்லாமல் எல்லாருக்குமே இப்படி வைத்து அனுப்புகிறது போல நான் காணுகிறேன் ஆண்டவருக்கு ஸ்கோத்திரம் உண்டாவதாக தூய் ஆவியை பெற்றிருக்கிறோம் பிரமாணத்துக்கு உட்பட்டு சபையினுடைய அடைக்கலத்துகள் இருக்கின்றோம் நான் சபையினுடைய அடைக்கலத்துகள் இருக்கின்ற வரைக்கும் கர்த்தர் நம்முடைய குறைகள் நம்முடைய விலகினங்களை நீக்கி எல்லோரையும் ஒன்றுபோல் கர்த்தர் அந்த மயிமைக்கு பாத்திரவான்களாக மாற்றுகிறார் என்று அந்த வெளிப்படத்தில் கண்டேன் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்ரோத்திரம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக என்னுடைய ஆவிக்கொண்ட ஜீதத்தில் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் எனக்கு தேவதன் ஒரு ரூம்பில் கொண்டு பயிற்சி கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு காரியங்களுக்கும் பயிற்சி கொடுத்திருக்கிறேன் ஒரு நாள் நான் இப்படி ஒரு காரியத்துக்கு தான் அதை சொல்ல போகிறது ஆண்டவருக்கு மைமூண்டாவதாக பயிற்சி கொடுத்திருக்கிறேன் அப்படி ஒரு சொன்னார் ஆண்டவர் அதாவது சாசை மேற்கொள்வதற்கான அதிகாரம் தருகிறேன் அதில் இப்படி சாத்தான் வருவான் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அருகாவிலே நிற்பேன் நான் ஒரு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை கொண்டு அவன் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இப்படி நான் அதை இருக்கும்போது அது அந்த அனுபவம் எனக்கு இருக்கும் பேசி முடித்த உடனே ஒரு பத்தடி உயரத்தில் இருக்கிறது போல எனக்கு தெரியும் ஆனால் வெளியே வாழ்க்கை போற சத்தமெல்லாம் கேட்கும் பாடி எங்கே இருக்கிறது தெரியாது இந்த அனுபவத்தில் கையில் ஒரு வாடு ஒரு ஏடிஎம் ஒரு இருக்கிறது போல எனக்கு தெரியுது சாத்தான் என்றால் அதுக்கு வேற பேரே இல்லை அவன் சாத்தான் அந்த மாதிரி வருகிறான் பாய்ந்து வரும்போது ரெண்டு ஆயுதங்களை கொண்டு அவனை துண்டித்து போடுகிறது போலும் நான் ஜெபம் என்னும் போது இந்த சுவர்ல இருந்தேன் தெளிவு கிடைத்த பிறகு நான் அந்த சுவர்ல இருந்தேன் இப்படி அந்த சம்பவம் அதே போல இந்து கத்தர் பேசினார் என்னுடைய ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய நீண்ட வாழ் அதாவது பல பல உலக ஆகாயத்தில் என்னுடைய வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வேலை வந்திருக்கிறது உலகத்தில் சகல சக்திகளையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதைக்கு நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் அருள் இருக்கிறார் அவர்கள் நடைமுறைக்கு வரும் அப்படி செய்வேன் என்று கருத்து சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் ஆகிவிட்டது எப்படி நாம் பேய்களை துரத்துகிறோம் வருகிற பேய்களை துரத்துகிறது மாத்திரமல்ல இருக்கிற இடத்திலும் போய் இந்தியாவிலேயும் பல நாடுகளிலேயும் முக்கியமான இடங்களில் போய் அந்த செய்து சபையை நாம் வருகிறோம் அந்தவரைக்கு மைந்தூன்றாவது ஆக பே இங்கிருந்து துரத்துகிறது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கிருந்து துரத்துகிற வேலை செய்யப்படுகிறது இது மாத்திரமில்லை இன்னும் மேலான காரியங்கள் செய்வதற்கு அதிகார தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் நடைமுறைக்கு வரப்போகிறது என்பதை நேற்று அந்த பகல் வேலை திங்கட்கிழமை பகல் வேளையில நான் பார்த்தேன் அதற்காக கர்த்த சுத்திரம் ஆண்டவர் எல்லா தீமைகளையும் முறியடிப்பாராக திருச்சி தலைமைக்கு தந்திருக்கிற அந்த வாக்கு நிறைவேறும்போது நம்முடைய ஊழியக்காரர்களிலிருந்து செயல்முறைகள் உண்டாகும் இப்பொழுது இந்த ஆராதனையில நீங்கள் இருக்கிற கட்டுகள் மாற்றப்படுகிறது எனக்கு தெரிந்தது இங்கே நம்முடைய மார்த்தாளத்தில் வந்திருக்கிற பெட்ரோல் பம்பு குடும்பம் சகோதரியனுடைய அதாவது தலையிலிருந்து கீழ் வரைக்கும் ஏதோ ஒரு விதமான வலைக்குள்ளே போட்டு அதை கட்டி வைத்திருக்கிறது போல எனக்கு தெரிகிறது பார்க்கின்ற நேரத்தில் முழுவதும் அந்த வலைக்குள்ள அடைத்து ஒரு ஆளை கட்டி வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரிகிறது அதை ஒருவர் வந்து ஒரு கத்தரி ஒழித்து முடிச்சுக்கு மேல தலைக்கு மேலே கட்டி இருக்கிறது கட் பண்ணிவிட்டு அப்படி அதை கலர்த்தி எடுக்கிறது போல காணப்பட்டது ஆண்டவர்கள் ஸ்ரோத்திரம் கற்றுடைய அவியங்கேயும் அங்கே விடுதலை உண்டு அந்த பிரகாரமாக அநேகர்களே கத்த இருந்த பிரகாரம் பலன் செய்திருக்கிறார் என்று புதிய விதமாக கற்று வல்லமை நம்முடைய ஆட்கொண்டது என்னை தொடர்ந்து அது கிரிய செய்யும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் கத்திரை கொள்கிற சகல கருவைகளுக்காகவும் தேவனுடைய மருத்துவமான செயலுக்காய் ஆண்டவர்கள் சுதந்திரத்தை செலுத்திக் கொண்டு